பெரும்புக்கு இணை பெற்றோரை நோவினை செய்தல் கொலை செய்தல் பொய் சத்தியம் செய்தல் ஆகியவையாகும் என்று நபிசல்லாஹும் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது ஒரு கிராமவாசி நபி சொல்லாஹும் அவர்களிடம் வந்து அவர்களை பெரும் பாவங்கள் எவை என்று கேட்டார் அல்லாஹுக்கு இணை என்று நபி சொல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பின்பு எது என்று கேட்டார் பொய் சத்தியம் செய்தல் என்று நபி சொல்லாஹும் அலிகு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உடனே நான் பொய் சத்தியம் செய்வது என்றால் என்ன என்று கேட்டேன் ஒரு முஸ்லிமின் சொத்தை பொய் சத்தியம் செய்து அபகரிப்பதாகும் என்று நபிசல்ல அணி நிசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆறு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம்